பே வணக்கம் கூறுவது கதை சொ விளையாடுவில் அவ்வப்போது போட்டி வைப்பார் மன்னர் அந்த போட்டியில வெற்றி பெறவங்களுக்கு மிகச்சிறந்த பரிசு கொடுப்பாரு அது அந்த மன்னருடைய வழக்கம் ஒரு தடவை அமைதி என்ன அப்படிங்கறத குறித்த தத்ரூபமான ஓவியம் வரையறவங்களுக்கு எதிர்பாராத அளவு மிகப்பெரிய பரிசு வழங்கப்படும் அறிவிச்சாரு சாதாரண பரிசுனாவே மன்னரோட பரிசு எல்லாரும் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் இது மிகச்சிறந்த பரிசு நாட்டில் இருக்கிற நிறைய ஓவியர்கள் அதுல கலந்துக்கிறாங்க தத்ரூபமான ஓவியங்களை வரைஞ்சி வச்சிருக்காங்க முடிவா மன்னன் வந்து ஒவ்வொரு ஓவியமா பார்வையிட்டுட்டே வராரு அமைதியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருந்தாங்க ஒருவர் வந்து அழகான ஏரியை வரைஞ்சிருந்தாரு ஒரு அழகிய மலையடிவாரத்துல அந்த ஏரி இருந்துச்சு மலையில பிம்பம் அதாவது அந்த லையின் பிம்பம் வந்து அந்த ஏரியை பிர பிரபலிக்கிற மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கே அந்த ஒவ்வொரு அம்மியமாக இருந்துச்சு வேற ஒருத்தர் நிறைய மலர்கள் நிறைஞ்ச சோலையை வரைஞ்சிருந்தாரு அப்படியே அந்த மலர்கள் வண்ண வண்ணமாக இருக்கு பார்க்க ஒன் பார்த்த உடனே பறிக்கலாம் போல இருக்கிற மாதிரியான மலர்கள் இருந்துச்சு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் தங்களோட அமைதியை அதாவது தாங்கள் அமைதி ஓவியத்துல கொடுத்திருந்தாங்க ஒரு ஓவியத்துல மலையிலிருந்து ஆக்ரோஷமா கொற்ற நீர்வீழ்ச்சி பாடம் வரையப்பட்டிருந்தது அது மட்டும் இல்ல இடியுடன் கூடிய மழை வேறு பெய்யுற மாதிரி அதுல அந்த ஓவியத்துல காமிச்சிருந்தாரு இது அமைதியே இல்லை சற்று உற்று பார்க்கும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு கீழே இருந்த மரத்துல கூடு கட்டி இருந்த பறவை தன்னோட குஞ்சோட காணப்பட்டுச்சு இந்த ஓவியத்தை வரைஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி ராஜா கேக்குறாரு சம்பந்தப்பட்ட ஓவியரை வர இந்த ஓவிய ரொம்ப தத்ரூபமா இருக்குதுங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது ஆனா ஆக்ரோஷத்தோட கொட்டு மருவி இடியோட கூடிய மழை கீழே மரத்துல தன்னோட கூட்டுல குஞ்சுகளோட பறவை ஆனா இங்க அமைதி அப்படிங்கறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மன்னர் கேக்குறாரு அதற்கு அந்த ஓவியர் மன்னனை உற்று பார்த்துக்கிட்டே மண்ணா சப்தமும் போராட்டமும் பிரச்சனையும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி இல்ல இவை இருக்கும் இடத்துக்கும் நடுவே இருந்து கொண்டு எதற்கும் கலங்காமல் எது நடந்தாலும் பாதிக்கப்படாமல் தன்னை பாதிப்புக்கு உள்ளாக்கி கொள்ளாமல் அமைதி அப்படின்னு சொல்றாரு அப்படி பார்க்கும் இங்க இருக்கிற பறவையே பரிபூர்ணமான அமைதியில் இருக்கு இதுல என்ன சந்தேகம் அண்ணா என்றும் அப்படியே உண்மை உரைச்சிருச்சு சபாஸ் இந்த அமைதிக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு தோன்றாரு அத்தோடு இல்லாம அந்த ஓவியத்துக்கே அமைதிக்கான முதல் பரிசையும் கொடுத்துடறாங்க இத்தனை சௌகரியங்களும் அமையப்பெற்று எந்தவித இடையூறும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாத ஒரு சூழல்ல வாழ்க்கைய இருக்கிறது அமைதி கிடையாது ஆயிரம் ஆயிரம் துன்பங்களுக்கு நடுவே கூட நிச்சயமா ஒரு நாள் விடியும் அப்படிங்கிற மனதோட விடாமச்சியோட தினமும் முளைச்சுக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அதுதான் அமைதி எத்தனையோ தொல்லைகள் யார் தந்தாலும் எனக்கு நேரும் அவமானங்களை விட நான் எட்ட வேண்டிய இலக்குகள் எனக்கு பெரியது அப்படின்னு எதையும் பொருட்படுத்தாமல் போய்கொண்டே இருக்கிறார்களா அவங்க உள்ளத்துல அமைதி இருக்கும் சத்தியமில்லாத சத்தியமில்லாத ஒரு இடம் இருக்குது அதை நோக்கி போயிட்டு இருக்க வேண்டியதுதான் இலக்கு அப்படின்னு சில வர இதோட இந்த நச்சினை கதோடு விளையாடு நிறைவு மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்